வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் உன் கடமையை செய்ய முற்படு உன் தகுதியை அறிந்து கொள்வாய் ஆம் உன் கடமையை செய்ய முற்படு உன் தகுதியை அறிந்து கொள்வாய் என்கிறார் கதே